கண்ணி பெண்களையும் தொழும் திடலுக்கு போக சொல்லுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் அப்பெண்கள் வீட்டிலிருந்து வெளியாகி முஸ்லிம்கள் தொழுகின்ற இடத்திற்கு சென்று அவர்களுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் தொழிலும் இடத்தை விட்டு மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கி வேண்டும் நபிசல்லும் அலிஹசல்லம் அவர்களின் இந்த கட்டளையை கேட்டுக் கொண்டிருந்த ஒருவர் அல்லாஹ் தூதரை எங்களில் எவருக்கேனும் அணிந்து கொள்வதற்கு மேலாடை இல்லை என்ன செய்வது என்றார் அவளுடைய தோழி தனது உபரியான மேலாடையை இவளுக்கு அணிய கொடுக்கட்டும் என நபிசல்லாஹும் அலிஹசல்லம் அவர்கள் பதில்